तापत्रय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நோக் அந்ரத்ல பிரபாத்தியு துஷி புதாயனு ஸ்ரீதரர் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்க சொல்லியிருக்கார் எத்தனையோ பேருக்கு துர்லபமான விஷயம் அதை எப்படி ஒரே நேரத்தில் இவனுக்கு எல்லாம் கிடைக்கும் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் நாம கீர்த்தனம் அதனால் ஏற்படுற பிரேமை அதனால் மனசு உருகிறது அதனால் அவன் சிரிக்கிறான் அழுகிறான் சத்தமிடுகிறான் பாடுகிறான் ஆடுகிறான் உலகத்திலந்து விவசனாக இருக்கிறான்லாம் சொன்னார் அதனால் அடுத்து அதுக்கடுத்தது என்ன சொன்னார்ன்னா எல்லாத்தையுமே ஹரிஸ்வரூபமாக அவன் பார்ப்பான் அப்படின்னர் ஹரிமயமாகறான் விஷ்ணு மயமாகி விடுகிறான் ஈஸ்வரனுடைய மயமாகி விடுகிறான்னு அது எப்படி முடியும் அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தத்தோடு இங்கே விஷயம் சொல்கிறார் உபதேசம் பண்ணுறார் கவிங்கிற யோகியானவர் நிமிச்சக்கரவர்த்திக்கு திரிக்க ஏக காலா ஒரே காலத்தில் மூன்றும் ஏற்படுகிறது அப்படிங்கிறார் பராபக்தி ஈஷானுபவ அநற்ற விரக்தி ச ஏஷா திரிக்கா ஏக காலா மூன்றும் ஒரே காலத்தில் ஏற்படுகிறது என்னது பராபக்தியும் ஈஸ்வரனுடைய அனுபவமும் உலக விஷயத்தில் வைராக்கியமும் ஒரே நேரத்தில் அவனுக்கு ஏற்படுகிறது அது எப்படின்னா அது மாத்திரமில்லை ஹரிம் பிரபத்தியமான ததாங்கிறத சப்ளை பண்ணிக்கணும் யதா அஷ்ணதா துஷ்டிஹி புஷ்டிஹி க்ஷுதபாய சிஹு அனுகாசம் அஷ்ணதான்னு சொல்லணும் அதாவது எப்படி ஒரு ஒரு ரூவாயும் ஒருத்தன் எடுத்து சாப்பிட்றான் சாப்பிட்றபோது என்ன ஆகிறதுன்னா சந்தோஷம் ஏற்படுறது அந்த பசிக்கிறதுனால சாப்பிட்றான் சாப்பிட்றபோது பசி நீங்குகிறது க்ஷுதபாய்னா பசி நீங்குதல் அப்புறம் துஷ்டிகி சந்தோஷமும் இருக்குது புஷ்டிகி உடம்புக்கு பலமும் சேருகிறது அனுகாசம்னு சொன்னால் ஒவ்வொரு கவளமும் எப்படி ஒருவன் ஒவ்வொரு கவளமும் சாப்பிட சாப்பிட பசி நீங்குவதும் உடம்புக்கு வலிமையும் மனசுக்கு திருப்தியும் எப்படி ஒரே நேரத்தில் ஏற்படுகிறதோ அப்படி ததா ஹரிம் பிரபத்தியமான சந்த ஹரியை ஷரணாகதி பண்ணுகிறவனுக்கு அவரிடத்தில் பிரேம பக்தியும் அவருடைய ஆனந்த அனுபவமும் உலக விஷயத்தில் பரிபூர்ண வைராக்கியமும் ஒரே நேரத்தில் ஏற்படுகிறது என்று இந்த ஸ்லோகம் உபதேசிக்கிறது ஆக ஈஸ்வர பக்தி சீக்கிரம் நமக்கு முக்தியை கொடுக்கும் என்ற கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீதரருடைய வியாக்கியானப்படி இந்த அர்த்தத்தை பார்க்குறோம் பக்தி பரேஷானுபவோக்தி அந்நத் ஏக கால பிரபத்தியமானஸ்னது துஷ்டி புஷ்டி க்ஷுதபாயோனுகாசம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் அறிவோம்